இருக்கும் என்று கருதித்தான் அவர்களை நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம் ஷேக் அவர்களே முதலாவது உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது முஸ்லீம் சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல இருக்கின்ற மிக அடிப்படையானதும் முதன்மையானதுமான ஆலோசனைகள் வழிகாட்டல்கள் புத்திமதிகள் எவை என்பதை கூற முடியுமா ஷேக் அவர்களே சந்தர்ப்பத்தை அமைத்து தந்த உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு முன்னால் இறைவனுக்கு நன்றி தெரிவித்தவனாக அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஹதரத் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக பெண்ணேத்துக்குரிய சகோதரர்களே ஒரு நல்லொரு தலையங்கம் இன்றைக்கு தேவையான ஒரு தலையங்கமாக இந்த தலையங்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கசப்பாக இருந்தாலும் சில உண்மைகளை சொல்ல வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வாழக்கூடிய உலகம் ஒரு வர்த்தகமயப்படுத்தப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மார்க்கம் கூட வர்த்தகமயப்படுத்தப்பட்டு விட்டதா என்று சொல்லி மக்களில் சந்தேகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதையெடுத்தாலும் அது எனக்கென்ன லாபம் எனக்கு எவ்வளவு இதனால் சம்பாதிக்கலாம் என்னுடைய வயிற்றுப் புழைப்புக்கு இது எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாக அமையும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடுதான் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அரசியலும் இருந்து கொண்டிருக்கிறது அதுவும் அதிலிருந்து விதிவிலக்கானது அல்ல இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் முஸ்லீம்களை பொறுத்து மற்றவரையில் உலகத்தில் இரண்டே விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாரார் பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஜனநாயக அடிப்படையிலான தேர்தலும் இருக்கிறது குடியாட்சியும் இருக்கிறது அதனுடைய சாதக பாதகங்கள் ஒரு இருக்கிறது அந்த நாடுகளிலும் அவர்கள் அரசியல் ரீதியான நெருக்கடிகளை சந்திக்காமல் இல்லை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோக பெரிய ஒரு பகுதி முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் எங்களை பொறுத்தவரையில் இலங்கை இந்தியா நேபாள் போன்ற நாடுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகள் சிறுபான்மையாக வாழும் பொழுது அதற்கென்று சொல்லி தனிப்பட்ட சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது அரச அமைப்பிலான சட்டங்களை கூட இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் எப்படி இடம் பிடிக்க வேண்டும் அவர்களை மதம் மாற்றுவதல்ல இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் ஒரு நல்ல எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் எப்படி உருவாக்குவது என்று சொல்வது ஒரு முஸ்லீம் உடைய மிக முக்கியமான ஒரு கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் சேர்ந்து நெருங்கி கலந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் அதே நேரத்தில் கரைந்து போகாமல் வாழ்ந்த ஒரு சமூகம் இவ்வளவு காலமும் எங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரத்தை பேணி நாங்கள் கரைந்து போகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை ஆனால் எங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அது மாற்று மதத்தை அன்பு சகோதரர்களுக்கு ஒரு வகையான கலக்கத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்த பல வட்டங்களில் சில நேரங்களில் தொந்தரவாக கூட அமைந்திருக்கிறது அது சுருக்கமாக சொல்ல போனால் ஏன் இவர்கள் சேர்ந்து வாராங்க இல்லை பிரிந்து போறார்கள் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மூன்று தசார்த்தங்களுக்கு முன்னால் இருந்த நிலை என்னவென்று சொன்னால் நாங்கள் அனைத்திலும் பிரிந்திருந்தாலும் அரசியல் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றாக இருந்தோம் பாடசாலைகள் பிரிக்கப்பட்டு பள்ளிவாசல் என்று சொல்லி நாங்கள் பிரிந்து எங்களுக்கெண்டு தனியாக அமைச்சுகள் உருவாகினதெல்லாம் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுக்கெண்டு தனி கட்சிகள் இருக்காமல் நாங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுடைய சேர்ந்துதான் எங்களுடைய முன்னோர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நாட்டுடைய கல்விக்காக வேண்டி கல்விக்காக வேண்டி குரல் கொடுத்த ஒரு மகான் பத்ரதி மஹமூதாக இருக்கலாம் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தில் பெரிய ஒரு பங்கு செலுத்தின ஒரு மகான் தான் எஸ் எஸ் ஹமீதாக இருக்கலாம் புத்திரத்தில் வாழ்ந்த அவர்களா அவர்கள் அந்த நாட்டினுடைய சபாநாயகராக இருந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய வரலாறுகளை படித்து பார்க்கும்பொழுது அதனோடு சேர்த்து பாக்கிர் மரக்கார் அவர்கள் அவர்கள் இப்போ எம் முகமது அவர்கள் இவர்கள் எல்லாம் சமூகத்தோடு இருந்து கொண்டு எங்களுக்காக வேண்டி மட்டுமல்ல அவர்கள் தேசிய ரீதியாக குரல் கொடுத்தவர் அதனால் அவர்களுக்கு என்று இடம் இருந்தது அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை ஒரு முஸ்லீம் குரலாக பார்க்கவில்லை ஒரு கட்சியினுடைய குரலாகத்தான் பார்த்தார்கள் பெரும்பான்மை சமூகமாகத்தான் பார்த்தார்கள் எப்ப இந்த நாட்டில் இந்த ஒரு சிறுபான்மை சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவரவர்களுக்கு என்று சொல்லி இவைகளை உருவாக்கிக் கொண்டு நாங்கள் பிளவுபட்டோமோ நாங்கள் எல்லாவற்றிலையும் பிரிந்து பிரிந்து போனது போன்று அரசியலும் பிளவுபட்டு பிரிந்து போய் நாங்கள் ஒன்றாக இருந்தவர்கள் என்று ஒரு எத்தனை கட்சிகள் சொல்லி என்னால் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் பிரிந்திருக்கிறோம் இந்த பிரிவு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல அதனுடைய விளைவுகள் இந்த பத்தாம் தேதிகளையும் முடிய போறதும் இல்லை நாளையோடய முடிய போறதும் இல்லை தொடரும் அப்படிப்பட்ட தொடருகதைகள் எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய ஊர்களிலே இருக்கிறது அதனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது ஒன்று சேர்க்க வந்த ஒன்று ஆனால் எங்களுடைய இஸ்லாம் நாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் எங்களை பிரித்து வைக்குதோ என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய அளவுக்குரிய ஒரு இஸ்லாமாகத்தான் இன்றைய இஸ்லாத்தை மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை நீங்கள் சொல்வது போன்று களிமத்து மட்டுமல்ல ல் கலீமா எங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை உண்டு பண்ணுவது இஸ்லாத்தின் இலக்குகளிலே ஒன்றாக அதை நாங்கள் முற்றாக இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் மிக மாட்டாது பொதுவாக ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும்பொழுது எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பான்மை சமூகத்துடன் இணைந்து நாங்கள் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை செய்யக்கூடிய காலத்தில் அடைந்து கொண்டு அடைவுகள் ஏராளம் அடைந்து கொண்ட அடைவுகள் ஆனால் நாங்கள் கட்சி ரீதியாக பிளவுபட்டு பிரிந்து எங்களுக்கென்று சொல்லி ஒன்றை உருவாக்கி கொண்டு நாங்கள் குரல் கொடுக்கும் குரல் கொடுத்து எதை சாதித்திருக்கிறோம் என்று கேட்டால் எதையுமே சாதிக்கவில்லை என்று சொல்ல நிசையமாட்டாது மிகையாக மாட்டாது ஒரு பாடசாலை உருவாக்கி அல்லது முஸ்லீம் சமூகத்துக்கென்று ஏதாவது ஒன்றை உருவாக்கி கொடுத்தோமா அல்லது பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு பிரச்சினையை அரசியல் தலையீட்டினூடாக நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டோமா என்று கேட்டால் என்ன எதையுமே பூர்த்தி செய்து கொள்ளவில்லை எல்லாம் தொடர்கதையாகத்தான் இருக்கிறது அந்த பள்ளி பிரச்சனையாக இருக்கலாம் ஊர்களை சொல்ல விரும்பவில்லை பள்ளி பிரச்சனையாக இருக்கலாம் வீடு சுனாமி சந்தர்ப்பத்தில் கட்டப்பட்ட வீடுகளாக இருக்கலாம் இவைகளெல்லாம் அந்த ஒரு இந்த இதனால் பூர்த்தி செய்யப்படவில்லை என்பதுதான் என்ன நிச்சயம் ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் நான் உண்மையை சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் அது என்னவென்று சொன்னால் எங்களுக்கிடையில் குடும்பங்களாக இருந்தவர்கள் ஊரவர்களாக இருந்தவர்கள் சகோதரர்களாக இருந்தவர்கள் இந்த நடைமுறை அரசியலூடாக பிளவுபட்டு பிரிந்து போயிருக்கிறோம் என்பதுதான் நிச்சயம் சத்தியம் அது மறைக்கவோ முடியாத அதனால் தயவு செய்த எண்ணெய் பொறுத்தவரையில் ஒரு மார்க்கத்துடைய பின்புலத்திலிருந்து எது எங்களை பிரிக்குமோ அது எங்களுக்கு கூடாது எது சேர்க்குமோ அதுதான் எங்களை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது சொல்லமாக சொல்ல முடியாத ஹதீஸ் என்னவென்று சொன்னால் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நீங்கள் குரானை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குரான ஐந்தாறு பேர் சேர்ந்து குரானுடைய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு ஒரு பிரச்சினை ஒரு இஹ்லாவை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற அச்சப்பாடு இருக்கும் என்றால் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுங்கள் அதாவது அந்த குரானுடைய வாசகம் உள்ளங்கள் உண்டுபட்டிருக்கும் வரைக்கும் நீங்கள் அந்த குரானை என்ன செய்யுங்கள் கருத்துக்கள் மோதிக்கொள்ளலாம் ஆனால் உள்ளங்கள் உண்டுபட்டிருக்க வேண்டும் கருத்து மோதல் இருக்கத்தான் வேண்டும் அது மனித இயல்பு அது மனித சமூகத்துடைய எழுச்சிக்குரிய அடிப்படையான காரணம் முரண்பாடுகள் கருத்து முரண்பாடுகள் இருக்க வேண்டும் உள்ளங்கள் டைவர்சிட்டி இருக்க வேண்டும் ஆனாலும் அந்த டைவர் தூரப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்குற பிரச்சனை பிரச்சனை அப்படி அல்ல இன்று இருக்கிற பிரச்சனை அப்ப சொன்னாங்க சொல்லமாக சொல்லாம் எப்ப நீங்க உள்ளங்கள் முரண்பட்டு நீங்க மோதிக்கொள்ள போறீங்களோ அப்ப அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகன்று போய்விடுங்கள் குரானுடன் சேர்ந்து நீங்கள் அமர்வதை விடவும் குரானை விட்டு விட்டு பிரிந்து போய் நீங்கள் வாழுவது உங்களுக்கு என்ன செய்யும் ஆரோக்கியமானது என்ற கருத்தை சொன்னார்கள் இருந்தால் ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கும் பொழுது நடைமுறை அரசியல் எங்களை சேர்த்திருக்கிறதா பிரித்திருக்கிறதா என்று கேட்டால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆக கூடுதலான பொய் சொல்லக்கூடிய காலம் ஒன்று இருக்கும் அது தேர்தல் கால இருக்கும் அது முஸ்லீம்கள் அனைவரும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும் ஒருவரை ஒருவர் புரோதத்துடனும் விரோதத்துடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய காலம் ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த தேர்தல் காலமாகத்தான் இருக்கும் எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய எங்களுக்காக வேண்டி பேசக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினரை பாராளுமன்றங்களுக்கு அனுப்பி வைப்பது பேசப்பட வேண்டிய இடங்களுக்கு அனுப்பி வைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அதுதான் எங்களுடைய பிரச்சினைகளுக்கு அல்லாஹுக்கு பிறகு ஒரு அஸ்மாபுகளில் உண்டாக நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு இதாக இருக்கும் கடந்த காலங்களில் அது அழுத்துகமை பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வீர பிரச்சனைகளாக அந்த பிரச்சனைகளில் குரல் கொடுத்தவர்கள் யார் என்று சொல்லி உற்று நோக்கும் பொழுது அவர்கள் எங்களுடைய வாக்குகளை வாக்குகளின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு வந்த யாரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களை போன்று மாற்று மத்தை சார்ந்த உறுப்பினர்களுடைய வாய்ஸுக்கு சத்தத்துக்கு சரியான நாட்டில் அங்கீகாரம் இருந்தது என்பது எங்களுக்கு தெரியும் எனவே ஒற்றுமொத்தமாக சொல்ல போனால் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலூடாக அது பேசி முடிக்க முடியாத விடம் இது உளமாக்கலும் புத்துஜீவிகளுமாக சேர்ந்து நடைமுறையான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமான அம்சமாக இருக்கும் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான இன்னும் ஒரு கேள்வியையும் நாங்கள் தொடுக்க வேண்டியிருக்கிறது அதாவது கருத்து முரண்பாடுகள் என்பன உலகத்தை பொறுத்தவரையில் அல்லாஹாலாவுடைய நியதிகளாக காணப்படுகின்றன பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்கலாம் பல்வேறுபட்ட இயக்கங்கள் இருக்கலாம் தனி மனிதர்களுக்கு இடையில் கூட முரண்பாடுகள் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனாலும் அந்த கருத்து முரண்பாடு படுகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கென்று ஒழுக்கங்கள் இருக்கின்றன அதாவது அதபுல் இஃத்திலா என்று நாங்கள் சொல்வோம் இப்போது கட்சிகள் ஒருவர் ஒரு கட்சியை விரும்புகிறார் இன்னொருவர் இன்னொரு கட்சியை விரும்பவில்லை என்ற ஒரு நிலை இருக்கலாம் இருந்தாலும் அந்த அந்த கையாளுவதற்கும் பொழுது நடந்து கொள்வதற்கும் என்று சில ஒழுக்கங்கள் இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது அவற்றை ஒரு பொழுதுமே மீற முடியாது அந்த ஒழுக்கங்கள் என்று நாங்கள் மிக முக்கியமாக சிலவற்றை குறித்து காட்ட வேண்டும் நீங்கள் சொன்னது போன்றும் இந்த கால பிரிவில் தான் அதிகமாக புறம் பேசப்படுகிறது அப்பாண்டும் சுமத்தப்படுகிறது பிழையான வதந்திகள் அதாவது வதந்திகள் பரப்படுகின்றன பொக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே எமக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த ஒற்றுமையை சிதைக்கின்ற வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன இந்த அதாப் சம்பந்தமாக நான் உங்களிடத்திலே சில விஷயங்களை கேட்க வேண்டிய விஷய நீங்கள் இந்த துறையில் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறீர்கள் இலங்கையில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் கட்சிகளுக்கு ஒரு ஒருமைப்பாடு வர வேண்டும் என்பதில் நீங்கள் மிகவும் அதிகமாக அக்கறை காட்டுகிறீர்கள் எனவே இந்த அதிர்வுல் இஃதிலாக் என்று வருகின்ற பொழுது என்னென்ன அம்சங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா குறிப்பாக இந்த அரசியலோடு சம்பந்தப்படுத்தி உண்மையிலேயே சொல்ல போனால் முதலாவது ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது பாராளுமன்றங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருந்தாலும் அல்லது பிரதேச சபைகளுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளாக இருந்தாலும் இவர்கள் அனைவர்களும் முஸ்லீம் உம்மத்தின் சார்பாக பாராளுமன்றத்துக்கு போனவர்கள் அல்ல இவர்கள் நாட்டினுடைய பிரதிநிதிகள் நாட்டு பிரஜைகளுடைய பிரதிநிதி கண்டியில் இருந்து உத்தரவு போயிருப்பார் என்றிருந்தால் பாராளுமன்றத்துக்கு அவர் கண்டிப்பிரவேசத்தில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களுடைய மதங்களை கடந்து இயக்கங்களை கடந்து கட்சிகளை கடந்து பிரதிநிதித்துவம் ஒரு பிரதிநிதித்துவம் இந்த பிரதிநிதித்துவம் முதலாவது அமானிதம் என்பதை என்ன செய்ய வேண்டும் விலகிக்கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அமானிதம் எப்ப அமானிதம் என்பது விளங்குமோ ாலும்க வேண்டும் உணர்வுன்னைதான் நடக்க வேண்டிய தேவையில்லை யாரு சரி இதெல்லாம் இது நடக்கணும் என்ன கொண்டுதான் ஆக வேண்டும் என்னுடைய பேருதான் வர வேண்டும் ஏத லோகோதான் வர வேண்டும் ஏத கட்சி தான் வர வேண்டும் சுபானம் தான் இதனதான் என்ன செய்வாங்க கன்சன்ட்ரேஷன் கூட அமானதம் என்ற உணர்வு எதுவரைக்கும் வரமாட்டாதோ அதுவரைக்கும் என்ன செய்யாது வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது மக்காவுடைய வெற்றி ஒரு முக்கியமான இடம் நாளைக்கு தேர்தல் இவர்கள் வெற்றி விட்டார்கள் என்ற ஒரு என்ன செய்யப்படும் ஒரு அறிவித்தல் வரும் நீங்க வெற்றி நாளைக்கு என்ன செய்யப்படும் ரத்தஞ்சாக்கள் வெடிக்கும் பிறப்பாளிகள் போகப்படலாம் அப்ப ஊர்களுக்கு உள்ள இடையில் உள்ள பிரச்சனைகளாக இது மோதிக்கொள் மோதி அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கு உள்ள இடையில் உள்ள பிரச்சனையாக வரலாம் நானா நீதான் அங்கே வெளிப்படலாம் ஆனால் சல்லம் வாகூ அழைவு செல்லமுடிய இருபத்தி மூணு கால வாழ்க்கையில் மக்காவுடைய வெற்றி ஒரு வெற்றி வெற்றி அந்த வெற்றியை அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் அந்த வெற்றியை எப்படி அவர்கள் உலகத்துக்கு உணர்த்தினார்கள் புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்த சில சஹாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு சொன்னாங்க சொல்லவில் அருக்குற அருள் எனக்கு தலைவத்துவம் கிடைத்திருக்கிறது இந்த நாடு இந்த இந்த மஸ்தல் மஸ்து என்னுடைய கட்டுப்பாட்டு நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு அருள் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை மாற்றப்போகிறேன் நபீருடைய வார்த்தை மர்ஹமா ரெண்டாவது அந்த இடத்தில் அந்த நாளில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் என்றால் உஸ்மாரிய குடும்பத்தில் இருந்த உடைய கீ சாவி திறப்பு கொண்டு வரப்பட்டது திறந்தார்கள் உள்ளே போய் தொழுதார்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் காதல் சொல்லப்படுகிறது இந்த சாவியை நாங்களே வச்சுக்கொள்வோமே சாவியை கொண்டு வந்திருக்கிற அந்த யாருடைய பராமரிப்பு அந்த சாமி இருந்ததோ கீ இருந்ததோ அவர் இதுவரைக்கும் மிஸ்லாத்திட்டுக் கொண்டில்ல அவருடைய கையில இருக்குது அது பாரம்பரியமாக அந்த குடும்பத்துலதான் அந்த கீ இருந்து வருகிறது அப்ப எந்த கீ கீய கேட்டாங்க கீய குடுத்தாங்க துறந்தாங்க அப்ப இதுக்கு பிறகு கீ யார்கிட்ட போக போகுது அப்பதான் ஒரு ஆசை வந்துச்சு நாங்களே வச்சுக்கொள்வோமே குறைச்சி இடத்துல வனு முத்தல் இருக்கட்டும் என்ற உணர்வு யாருக்கு வருது குடும்பத்தைச் சேர்ந்தாக்குறதுக்கு வருகிறது வழிகாட்ட நேரடியாக வருகிறது ஒப்படைத்து விடுங்கள் யாரிடத்தில் சாவி எடுத்தீங்களோ அந்த சாவியை கொண்டே துறையாட்ட கொடுத்துடுவோம் இரண்டாவது வருகிறது மக்களுக்கு மத்தியில் இதற்கு பிறகு நீங்க தீர்ப்பு சொல்ல போறீங்க நீங்க தலைவர்கள் நீங்க பொறுப்பட்சியாக இருந்து முரண்பட்டு நீங்க இப்படியோ தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டீங்க வைதா ஹக்கம் தும்பை நன்னாஸ் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது என்ன செய்யணும் மக்காவுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் அல்லாஹ் சொன்ன ரெண்டு புத்திமதிதான் தீர்ப்பு நீதமாக இருக்க வேண்டும் அமான செய்யப்பட வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கினால் உங்கள் யாரெல்லாம் தேர்தலில் வெற்றி பெற்று வரப்போறீங்களோ அது மாற்று மத்திய சார்ந்த சோதராக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் அனைவருக்கும் இருக்கிற செய்தி என்ன எடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிறது அமாளிதம் அது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் குரான் வாக்கு கொடுத்தால் வாக்கு நிறைவேற்றுவது தொழுகையை விட கூடுதலாக சொல்லப்பட்டிருப்பாடம் ஏதா எங்களுக்கு தெரியும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தொழுகைக்கு கொடுக்கப்படாத அழுத்தம் எதுக்கு வாக்குமானிதம் நிறைவேற்றுதல் என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பேசக்கூடிய நாங்கள் அமைப்புகள் முஸ்லீம் கட்சிகள் என்று சொல்லி எங்களை அடையாளம் என்ன வாக்களித்து அதை வெட்டுவார்கள் போய் பேச மாட்டார்கள் சொன்னதை செய்யக்கூடியவர்கள் எதை செய்ய முடியாதோ சொல்ல மாட்டார்கள் செய்ய முடியாதோ அதனால் செய்ய மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் இதுதான் அந்த முஸ்லீம்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான இந்த பண்புகள் யாரிடத்தில் வருமோ அங்கே முரண்பாடுகள் வரமாட்டார்கள் முரண்பாடுகள் வரமாட்டார்கள் கட்சி மாறமாட்டார்கள் என்றால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரசியல் தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன காட்டியிருக்கார்கள் அதை பற்றியெல்லாம் இந்த தளத்திலிருந்து பேச முடியாது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிர்வாகத்துக்கு முன்மாதிரியான வித்துட்டார்கள் எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் அவருடைய வரலாறு பாடசாலைகளில் மதரசாக்கள் கற்பிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் முஸ்லீம் பெர்சன் லோ லோ ஆஃப் இன்ஹெரிட்டன் அனந்தரட்சத்து சம்பந்தமான இந்த சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் ஹீட் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை பெருத்துவப்படுத்தி இருந்தது ஒரே ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு முஸ்லீம் அவருடைய பேரும் பாராளுமன்றத்தில் இருக்கிறது அந்த கல்லில் எழுதி வைக்கப்பட்டது ஆனால் அவர்கள் செய்தது என்ன எங்களுக்கு தேவையான உரிமைகளை மட்டுமல்ல அதற்கு மேலேயும் இந்த நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் வாழக்கூடிய அளவுக்கு என்ன அவர்கள் இந்த கொழும்பை பொறுத்தவரையில் நாலு மையவாதி இருக்கிறது ஆனால் மாட்டு மரத்தை சார்ந்த சோலுக்கு இருக்கிறது ஒரே தான் அது சும்மா வரை இல்லை அதெல்லாம் செய்திருக்கிறார்கள் நான் சொல்லு சொல்லி இருக்கிறத பாதுகாத்துக் கொள்வோம் எனவே மிக இரக்கமாக நான் சொல்வதாக இருந்தால் அன்பாக சொல்வதாக இருந்தால் அமானிதங்களை நிறைவேற்றுவோம் தீர்ப்பு செய்யும் பொழுது நீதமாக தீர்ப்பு செய்வோம் மூன்றாவது ஒன்றையும் இதனுடன் இணைத்துக் கொள்வதாக இருந்தால் நான் அன்பாக சொல்லுகின்றேன் அரசியலில் ஈடுபட்டார்கள் எனக்காக வேண்டி வேலை செய்தார்கள் என்பதற்காக வேண்டி மட்டும் எந்த தகமையும் தராதரமும் இல்லாத மனிதர்களிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு உபவேந்தராக உரப்பட போறீங்க ஏன் போட போறீங்க இது நாட்டுக்கு சேர துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை எடுத்துட்டு என்னுடைய கட்சிக்காரால் என்பதற்காக வேண்டிய ஒருவரை அந்த இடத்தில் நாங்க இது நான் சொல்லுவது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஒருவரை போடுவோம் என்று என்னுடைய மறுவாழ்வுக்கு உலக வாழ்வுக்கு மறுமை வாழ்வுக்கு நான் செய்யக்கூடிய அணிஞ்சான் டீச்சிங் அப்பாயின்மெண்டாக இருக்கோமே அப்ப ஏதா எல்லாமே அரசியல் தானே அரசியல் பின்புலத்தில்தான் எல்லாமே நடக்குது அப்ப டீச்சிங் அப்பாயின்மெண்டாக இருக்கலாம் பிரின்சிபலாக இருக்கலாம் ஒரு உபவேந்தராக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் சில கட்சிகள் அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க எனக்கு இத்தனை எம்பாசிடர் பொறுப்பு வேண்டும் ஒரு எம்பர் இருந்தால் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாக நாட்டு ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக போகக்கூடியவர் கட்சிக்கு கடமை என்ன ஆனா இந்த நாட்டில் இந்தியாவினுடைய எம்பசிடர் இருக்கிறாரு இதற்கு முந்தின ஒரு காலத்தில் மலேசியாவுடைய எம்பசிடர் இருந்தார் அவர்கள் செய்த பணிகளை பார்க்கும்போது ஆச்சரியம் அவர்கள் இந்த நாட்டிலிருந்து அவர்களுடைய நாட்டுக்கு எத்தனையோ எத்தனையோ வகையான பிரயோஜனங்களை இங்கிருந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் எனவே இதுவைகளை பார்க்கும் பொழுது தகுதியானவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு என்ன வர வேண்டும் அவர்கள் நாட்டுப்பட்டுள்ள மக்களாக இருக்க வேண்டும் அமானதங்களை நிறைவேற்ற வேண்டும் நாம் அம்மாவிடத்தில் வகை சொல்ல வேண்டும் என்ற தன்மை உடையவர்கள் இந்த பொறுப்புக்கு வருவார்கள் என்றால் நிச்சயமாக சொல்வேன் இந்த நாடு என்ன செய்யும் உருப்படும் நாடு உ நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யும் ஐக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் எனவே மிக ஒரு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கேட்ட கேள்வி இந்த நாட்டில் நாங்கள் ஒரு கடைபிடிக்க வேண்டிய அரசியல் தலைவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள் அதில் ஒன்றுபட்டு வாழ்வதற்குரிய வழிகாட்டல்கள் என்னென்றதை பற்றி கேட்டார்கள் எனவே அமானதங்களை நிறைவேற்றுங்கள் மீதமாக நடந்து கொள்ளுங்கள் பொறுப்பானவர்களை தகுதி உடையவர்களை பொறுப்பு உடையவர்களுக்கு மட்டுமென செய்யுங்கள் பொறுப்பு கிடைக்கும் கொடுங்கள் அது எந்த கட்சியாக இருக்கலாம் எந்த அமைப்பாக இருக்கலாம் எந்த ஜமாத்தாக இருக்கலாம் இவரிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் பொறுப்பை இவர் சரியாக செய்வார் என்று சொல்லக்கூடிய உணர்வு விடுக்கும் என்றிருந்தால் அவர் வேறொரு கட்சிக்காக வேலை செய்த வேலைக்காரராக இருந்தாலும் அவர் முதன்மைப்படுத்தப்படுவதுதான் நாம் ஆயுதம் நிச்சயமாக ஷேக் நாங்கள் இந்த கலந்துரையாடலே ஷேக் யூசுப் முஃப்தி அவர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம் ஷேக் அவர்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு கருத்தை இடைநடுவே குறிப்பிட்டார்கள் அதுதான் இந்த வெற்றியை எப்படி கொண்டாடுவது வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் அந்த வெற்றியை எப்படி நாங்கள் கையாளுவது என்று அந்த விஷயம் உண்மையில் வெற்றி கிடைக்கின்ற பொழுது ஒரு மமதி வரும் ஒரு தலைக்கணம் வரும் தனக்கு எதிராக இருந்தவர்களை அளிக்க வேண்டும் அவர்கள் மீது சேறுபூச வேண்டும் அவர்களை ஏறி மிரிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு வரும் ஆனால் நீங்கள் அருமையாக சுட்டிக்காட்டினீர்கள் ரசூல் செல்லாஹூ வலிவசல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியை சாத்தியப்படுத்தியதற்கு பின்னால் அங்கிருக்கின்றவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் உண்மையில் உங்கள் மீது எந்தவிதமான குற்றங்களையும் நான் இன்று சுமத்த விரும்பவில்லை நீங்கள் எல்லோரும் சுதந்திரவான்கள் எல்லோரும் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் உண்மையில் சுமாராக பதிமூன்று வருடங்கள் அல்ல அதற்கும் அப்பாலும் கூட ரசூல் சல்லு அலைவசல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் எதிர்த்துக் கொண்டிருந்த அந்த குறைசி தலைவர்களையும் அவர்களோடு இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக போராடியவர்களையும் பார்த்து இப்படி ஒரு தலைவர் கதைக்கின்றார் என்றால் அதில் இருக்கின்ற உச்சகட்ட பண்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாங்கள் வெற்றி வந்துவிட்டது என்பதற்காக இந்த குறிப்பிட்ட இந்த தேர்தலிலே நாங்கள் வென்று விட்டோம் என்பதற்காக வேண்டி அடுத்த கட்சியாளர்களை பழிவாங்குவதோ அல்லது அவர்கள் மீது எமது அட்டூழியங்களை கட்டவழ்த்து விடுவதோ இஸ்லாமிய பண்பாடாக நிச்சயமாக இருக்க முடியாது அதே போன்று இன்னும் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹு தாலாவுடைய உதவியும் அவனுடைய வெற்றியும் உங்களுக்கு வந்துவிடுமாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நுழைந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்களே அந்த நேரத்திலே அல்லாஹு தாலாவை தஸ்மீக செய்யுங்கள் அஸ்தகபுருல்லா என்று சொல்லுங்கள் எனவே வெற்றி வருகின்ற பொழுது எப்போதும் ஒரு மனிதன் பணிவை வெளிப்படுத்த வேண்டும் அகந்தையோடு அவன் இருந்து கொள்ளக்கூடாது இந்த வெற்றி இதுவரைக்கும் நான் இந்த வெற்றியின் பாதையிலே நடந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பக்கத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும் அல்லாஹு தால தூய்மையானவன் எனவே என்னுடைய பக்கத்துக்கு பெருமை வந்துவிடக்கூடாது நான் செய்துவிட்ட தவறுகளுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அங்கு மேலிட வேண்டுமே தவிர அகந்தை வந்துவிடக்கூடாது பெருமை வந்துவிடக்கூடாது கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதனைத்தான் அது காட்டுகிறது யூசுப் அலிசலாம் அவர்கள் அவர்களுக்கு அவருடைய சகோதரர்கள் இழைத்த அநீதிக்கு நிகரான அநீதிகளில் இக்கணத்திலே தள்ளினார்கள் அவர்களை உண்மையில் கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு தான் நடந்தார்கள் அப்படிப்பட்ட பெரும் அநீதியை இழைத்த அந்த சகோதரர்களை கூட சிம்மாசனத்திலே அமர்ந்து யூசுப் அலி அவர்கள் உண்மையில் மன்னித்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் எனவே இந்த மனதிலே கசடு அல்லது வஞ்சகம் அந்த பொறாமை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு அரசியலிலே முஸ்லீம்கள் ஈடுபடுகின்ற பொழுது இருக்கக்கூடாது சில நேரங்களில் இந்த அல்லாவின் மீது விசுவாசம் இல்லாத தியாமத்தின் மீது பயம் இல்லாதவர்களுக்கு அந்த பண்புகள் சில நேரம் இருக்கலாம் ஆனால் முஸ்லிமை பொறுத்தவரையில் அது எப்படியும் சாத்தியமானது அல்ல என்பதனைத்தான் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வழங்கிக் கொள்கிறோம் ஷேக் அவர்களே உண்மையில் நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புறம் பேசுவது ஹராம் கோல் சொல்வது ஹராம் லஞ்சம் எடுப்பது என்பது ஹராம் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒருவர் அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் குறிப்பாக முஸ்லீமாக இருந்தால் அவரிடமிருந்து சமூகம் எதனை எதிர்பார்க்கிறது ஏனென்றால் இப்போது நாங்கள் பேசுவது பாராளுமன்ற தேர்தலை பற்றி அல்ல நாங்கள் பேசுவது பிரதேச சபை தேர்தலை பற்றி பிரதேச சபையிலே எதனை செய்ய முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அந்த சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அங்கிருக்கின்ற அமைப்புகளை எல்லாம் நிர்வகிக்க வேண்டும் அங்கிருக்கின்ற கால்வாய்களாக இருக்கலாம் அல்லது ஓடைகளாக இருக்கலாம் அங்கிருக்கின்ற நீர்ப்பாசன திட்டமாக இருக்கலாம் அங்கிருக்கின்ற ஏனைய அமைப்புகள் அனைத்தும் மின்சார திட்டங்களாக இருக்கலாம் அனைத்தும் நல்லதொரு நிலையில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறேன் உண்மையில் பாராளுமன்றத்திலே சென்று இவர்களால் எதிரையும் சாதிக்க முடியாது அதுக்கான தேர்தலும் அல்ல எனவே உண்மையில் இந்த தெரி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் ஏற்கனவே வெற்றி களிப்போடு நடந்து கொள்கின்ற பொழுது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தெரிவு செய்யப்படக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அல்லது பொறுப்புதாரிகளை பொறுத்தவரை அந்த பொறுப்புகளை பற்றி குறவான் நீங்கள் அமானிதம் என்று அமானிதத்தோடு வேறு என்ன பண்புகளை வர எதிர்பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே பொறுப்புகளுக்கு வந்துவிட்டால் அவர்கள் சொன்னது போன்று ஒரு வகையான மதமை ஒரு வகையான சந்தோஷம் எல்லாம் வந்துவிடும் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒரு இறைதேசனை பொறுத்தவரையில் பொறுப்புகளை தேடிப்போக மாட்டோம் பொறுப்பென்பது தேடிப்போர் ஒன்றல்ல என்னுடைய வாழ்க்கைக்கே என்னால் வகை சொல்ல முடிக்க முடியாது நாம் விடக்கூடிய மூச்சுக்கண்ண செய்ய வேண்டும் அந்த இடத்துல சொல்ல வேண்டும் உள்ளங்கள் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கைக்கே என்னால் என்ன செய்ய முடியாது பதில் சொல்லிக்கொள்ள முடியாதவனாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் எப்படி ஒரு பொறுப்பை சுமந்து கொள்வேன் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் பொறுப்புகளை தேடி போக மாட்டார் அது பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம் நிர்வாகியாக இருக்கலாம் அதிபராக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களே அபூதர் அவர்கள் பொறுப்புகளை கேட்டு சென்றார்களே அப்படியா பொறுப்புகளை கேட்டு போகக்கூடாது என்பது அர்த்தம் அந்த நேரத்தில் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அந்த வேலைக்கு என்ன தவிர பொருத்தமான ஒருவர் இல்ல இந்த இடத்துக்கு நான் போகாவிட்டால் இது இன்னமொருவர் பொருத்தருவருந்து சீர்குலைத்து விடுவார் என்று அச்சம் இருக்கும் எனக்கு ஒரு நிர்வாகத்தை தான் நான் நிர்வகிக்கணும் அந்த நிர்வாகம் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது கூடு பிரச்சனை அல்ல ஆனால் தேடி போய் நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் போறது என்னல்ல ஒரு சரி பொறுப்பு கிடைச்சிட்டு அதுல தூபர் அசீர் அஹமதுல்ல அலே அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை வரலாறு நான் அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லுகிறேன் வாழ்க்கையை படித்து பாருங்க உமர் அல்வாத் அப்துல் அசீர் அஹமதுல்ல அலே இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்கிவிட்டு போனார்கள் அவர்கள் அந்த நாட்டை உருவாக்குவதற்குரிய அடிப்படையாக இருந்தது அல்லாஹுடைய அச்சத்தோட சேர்த்து அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் மறந்துவிட்டார்கள் யாரு எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் தந்த சொந்த வாழ்க்கையை பற்றி அவரை யோசிக்க ஆரம்பித்து விட்டால் பொதுப்படையான வாழ்க்கையின செய்யும் வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசிக்க ஆரம்பிப்போமோ எங்களை மறந்து எங்கே இந்த நாட்டில் உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்து வருவோம் என்று எல்லாரும் வரலாற்று ரீதியாக படித்திருக்கிறோம் ஆட்சிக்கு வரும்பொழுது அநியாயங்கள் நிறைந்து காணப்பட்டது அவர்கள் சொன்ன தான தர்மங்கள் செய்வதை விடவும் அநியாயமாக ஊழலாக லஞ்சமாக மக்களிடம் அபகரிக்கப்பட்ட உடைமைகளை திருப்பிக் கொடுப்பது முதன்மை பெற வேண்டும் நான் அன்னதானம் கொடுக்கிறேன் இலைகளுக்கு வாரி வழங்குகிறேன் பள்ளிவாசல் கட்டியிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதற்கு முன்னால் ஹராமாக சம்பாதித்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் திருப்பிக் கொடுக்க திருப்பிக் கொடுக்க வேண்டும் இது ஹலிவாவாக வந்ததுக்கு பிறகு அல்ல ஹலிபாவாக வரமுந்தி அவர்கள் சொன்ன புத்திமதி அப்துல் பலிக் என்பவர் ஒரு இடத்தில் மாட்டிக் கொண்டார் சரியான மலை கடுமையான மலை பெய்து மின்னல் இடிமுழக்கம் பயந்துட்டார் ஹலிபா அப்படின்னு நியத்து வைத்தார் நான் ஒரு நூறு தீனார்களை தங்க காசுகளை தர்மம் செய்ய நியத்து வைக்கிறேன் அந்த நேரத்தில் தான் அந்த ஹலிபாவுக்கு சொன்னார்கள் உமர் நப்து நன்கொடைகள் அரசாங்கத்துக்கு வரும்பொழுது என்னிடத்தில் இருந்துச்சு இப்ப எனக்கு தென்னு இருக்கு எனக்கு கிடைச்சம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் மிக இரக்கமாக பணிவாக சொல்வதாக இருந்தால் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய தன்னை தான் ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வரலாறுகள் என்று பாடமாக இருக்க வேண்டிய வரலாறுகள் பாடமாகிவிட்டது பாடம் என்றால் என்ன அது ஒரு பாடம் இதை கொண்டு வரணும் இப்படி நடந்துச்சாமா என்று சொல்லி ஒரு சினிமா படம் பார்க்கறது போலதான் அந்த சகாபாக்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு மாறிவிட்டனர் கஸ்தூரி வந்த சந்தர்ப்பத்தில் தந்த மனைவி கதை பங்கு வைக்க விட இல்லை ஏன் காரணம் மாடை என்ன செய்யும் வீட்டுக்குள்ள வந்துடும் வந்துடும் அது பங்கு வைக்கிறது எனவே மிக இரக்கமாக பதிவாக சொல்வதாக இருந்தால் அரசியலில் வெட்டி பெற்று வரக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றுதான் தூய்மை என்பது என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வரலாறு படைக்க வேண்டும் என்றிருந்தால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரசியல் பெருமுகம் இருக்கிறார்கள் அவர்கள் செய்த சேவைகள் அவர்களுக்கு அடையாளமே அன்றி அவர்கள் விட்டு போன சொத்துக்கள் அவர்களுக்கு என்ன இல்லை அடையாளம் அடையாளம் அல்ல அரசியல் தலைவர்களுக்கு சொத்துக்களும் இருப்பிடங்களும் பங்களாக்களும் அடையாளமாக இருக்கிறதோ அவர்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படுவார்கள் கையேந்தி இருப்பதுதான் வரலாறு இதனுக்கு வரலாற்று ரீதியாக பேசலாம் அரசியல் பிரமுகர்கள் சமூகத்தை வாழ வைத்தார்களோ அவருடைய குடும்பத்தை சமூகம் வாழ வைக்கிறது எந்த அரசியல் பிரமுகர்கள் அது கீழ்மட்டமாக இருக்கலாம் மேல்மட்டமாக இருக்கலாம் சமூகத்தை கொண்டு சமூகத்தினுடைய வளங்களை சூறையாடி நாட்டினுடைய இறமைகளுக்கு தங்கம் விளைவித்து நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தால் நான் சொல்லவில்லை மார்க்கம் சொல்லுகிறது அவர்கள் உண்ணுவது நரகத்துடைய நெருப்பாகத்தான் இருக்கும் அவர்கள் அபகரித்தவைகள் அவருடைய குடும்பத்தைக்ன செய்யும் உமர் பத் மூத்த மரணிக்கும் பொழுது கேட்டார்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு என்ன விட்டுட்டு போறீங்க நல்லவர்களாக இருந்தால் அதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்ற கருத்தை சொன்னார் எனவே இலங்கை தேர்தலில் வெற்றி பெற்று இந்த இடத்தில வந்து ஒரு பணி செய்ய வரக்கூடிய மிக அன்பாக சொல்லுகிறேன் அவர்கள் சொன்னது போன்று இது ஒரு பிரதேச சபா இலக்ஷனாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு ரோட் மேப் பண் அடுத்த நாடாளுமன்றம் என்று சொல்லி அடுத்த அமைச்சர் என்ற இடத்துக்கு வருவதற்குரிய இந்த எலெக்ஷன் என்றால் இந்த நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள் இப்படியான இடத்திலிருந்து ஒருவர் அவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் இல்லை சந்திரிக்கா அம்மையார் வந்து ஒரு பின்புலத்தோட வந்தவர் ஆனால் எத்தனையோ எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த அரசியல் பின்புலம் இல்லாமல் கிராமட்டிலிருந்து தேசிய மட்டத்துக்கு எனவே இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு செலுத்தப்பட செலுத்தக்கூடிய ஒரு இலக்ஷன் ஒரு தேர்தல் எனவே வந்திருக்கக்கூடியவர்கள் பொறுப்புகளை சரியாக செய்து அராமாக நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம் நான் ஆரம்பத்துக்கு சொன்னது போன்று எந்த ஒரு கட்டத்திலையும் போலீஸுக்கு ஒரு அதிகாரிகளுக்குடிச்சு எனக்கு அரசியல் பலம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி எந்த விதமான ஒரு வயலேஷன்ஸ் ஒரு என்ன சொல்ற தமிழ்ல முறைகேடான எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கேயும் சட்டத்தை நிலைநாட்டுங்கள் அதிகார துஷ்பிரையோ அதிகார துஷ்பிரையோ செய்ய மாட்டோம் அதே நேரத்தில் மற்றவர்கள் செய்கிறார்களே நான் செய்ய இல்ல என்ன நடக்கும் அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் தமிழில் சொல்வோம் நான் எங்களை கடித்ததற்காக வேண்டிய நாங்கள் நினைச்சிடல நாயகிற கிடைக்கல நான் நல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டியோம் அவர் அதன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார் எனவே எனக்கு இந்த துஷ்பிரயோகம் செய்ய முடியாது நான் சரியாகத்தான் செய்வேன் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் என்ன செய்யும் இது ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான ஒரு அரசியலாக ஒரு சமூகமாக இந்த சமூகம் வாழும் என்பது மிக முக்கியமாக பிரதானமான அம்சம் உண்மையில் நீங்கள் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு கருத்துதான் தகுதியானவர்கள் மாத்திரமே பொறுப்புகளை எடுக்க வேண்டும் பொறுப்புகளை தேடி போகக்கூடாது ஆனாலும் கூட குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை தகுதியில்லாதவர்கள் வகிப்பார்களோ என்ற பயம் இருக்கமாக இருந்தால் தன்னிடத்திலே அதுக்கான தகுதி இருக்கமாக இருந்தால் அந்த நேரத்திலே அந்த பொறுப்பை நாங்கள் தேடி போவதிலே எந்த தவறும் இல்ல சில நேரங்களில் ஒரு நபிமார்களுடைய முன்மாதிரியாகவும் மதி இருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள் சுலிமான் அலிஸ்லாம் யூசுப் அலிசலாம் போன்றவர்கள் அந்த பதவிகளை கேட்டு எடுத்திருக்கிறார்கள் காரணம் தங்களிடத்திலே இருந்த ஒரு திறமையை பிரயோகிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது என்று மாத்திரமல்ல அலை ஒரு எவர் யாரு எப்படி கலஞ்சிய வேலை இல்லாத பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்ன மக்களுக்கு இலவசமாக சாப்பாடு உடுக்கப்படக்கூடாது உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் 14 வருடங்களுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது பொருளாதாரத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது மழை பெய்யாவிட்டால் என்ன நடக்கும் பெய்ஞ்சால் என்ன நடக்கும் கனவை மையமாக வைத்து உலகத்தினுடைய பொருளாதார கொள்கையிலே வைத்தார்கள் இன்றைக்கு பொருளாதாரம் என்று உலகத்தில் என்னெல்லாம் பேசுறாங்களோ அனைத்து முழு பிரிந்த எங்கிருந்தது ஆட்சி செய்த எப்படி ஆட்சி செய்தார்கள் எப்படிப்பட்ட நிர்வாகம் அவர்கள் ஆட்சியை கேட்டு வாங்கி மட்டுமல்ல அந்த ஆட்சியை செய்தும் காட்டினார் இப்படித்தான் ஆட்சி செய்யப்படுவது மாத்திரமல்லே அவருடைய பணிவை நாங்கள் குரானிலை பார்க்கிறோம் அஷ்கு அம் அக்பூர் நான் நன்றி கெட்டவனாக நடக்கின்றேனா அல்லது நன்றி செலுத்துகின்றேனா என்று பார்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா என் மீது அருள்தான் இது என்று தன்னுடைய பணிவினுடைய உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அதுதான் ஒரு ஆட்சியாளர்களிடத்தில் இருக்க வேண்டிய உயர்ந்த ஒரு பண்பு அந்த சொன்னால் பல்கீசுடைய அரண்மனை கொண்டு வந்து வைக்கப்பட்டது சிம்மாசன சிம்மாசனம் அந்த நேரத்தில் வந்துவிடும் உதாரணமாக நான் ஒரு பில்டிங்கி ஒரு பாலத்தை கட்டி என்ற தேர்தல் தொகுதியில செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த நேரத்தில் ஒரு மதமே யாருக்கு வரும் ஒரு அரசியல் பிரமுகத்தான் செய்யும் அது யாருக்கு அந்த வரத்தான் செய்யும் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் வரக்கூடாது இது வெளிப்படையாக என்னுடைய பவர் என்னுடைய சக்தி என்னுடைய ஆளுமையை கொண்டுதான் நான் இதை செய்திருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருந்தாலும் கூட அலி இஸ்லாம் சொன்னார்கள் அவர்களுக்கு முன்னால் வந்து வைக்கப்பட்டு விட்டது எமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை பக்கமாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆச்சரியப்பட்டார்கள் என்ன சொன்னார்கள் இது என்னுடைய கட்டித்தனம் அல்லி அல்லா எனக்கு தந்துரு அருள் இது அல்லா எனக்கு தந்துரு எதற்கு தந்திருக்கிறான் இந்த இடத்தில் இந்த ஒன்றையை நான் சொல்லிக்கொள்ள முன்னேன் ஹாதாமின் பகுதி என்பது எங்களை பொறுத்தவரை ஒரு பரிசித்தமான ஒரு ஆயத்து ஒரு வாரத்தை வாகனங்களே ஒட்டி இருப்பார்கள் வீடுகளிலே இருப்பார்கள் பின்னுக்குள்ள வாசகத்தை மறந்து விட்டார்கள் இந்த வீடு எனக்கு ஒரு அருள் ஆனா இந்த வீட்டல்லா எனக்கு தந்திருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாழ்றாங்க இதற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேனா அல்லது நன்றி கட்டவனாக வாழ்கிறேனா நன்றி கட்ட தனம் என்ன தெரியுமா அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டு அதைவிடவும் தாம்பிகமாக வாழக்கூடிய ஒரு வீட்டை பார்த்து எனக்கு அப்படிப்பட்ட வீடு கிடைக்கவில்லையே என்று சொல்லிவது புறாமைப்படுவது நன்றி கெட்ட தனம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் பலஸ்தீனகத்தில் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டொரு நாட்டில் முப்பது வருஷம் நடந்தாலும் கூட அப்படிப்பட்ட பொறுப்புகள் எங்களுக்கு இன்புற சோதனை செல்வனுக்கு செல்வத்தோதனை சோதனையான வாழ்க்கை இதுதான் இதனுடைய முக்கியத்துவம் முன்பாக வகை உண்மையில் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் அதாவது நேரடியாக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களை வெற்றியடைய செய்து வாக்காளர்களாக இருக்கலாம் மிக கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் வெற்றி கட்டியதற்கு பின்னால் நடக்க வேண்டும் என்பதனைத்தான் இது காட்டுகிறது உண்மையில் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் அதனை சுட்டி காட்டினீர்கள் பட்டாசு கொளுத்துவது மற்றவருடைய வீடுகளை சென்று தாக்குவது அல்லது பேரு பவனிகளிலே அதாவது வாகனங்களையும் கார்களையும் மோட்டார் சைக்கிள்களையும் எடுத்துக்கொண்டு ஹோன் அடித்துக் கொண்டு சத்தமாக மற்றவர்களுக்கு சொந்தவாக நடந்து கொள்வது எல்லாம் உண்மையில் ஒரு பண்பாடுகட்ட ஒரு நடத்தை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் வெற்றியை பண்பாடாகத்தான் கொண்டாட வேண்டுமே தவிர இவ்வாறு ஒரு வக்கிரமான முறையில் கொண்டாடுவது என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கே பொருத்தமாக இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி பொருத்தம் என்றதுதான் மிக முக்கியம் ஷேக் அவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே பொதுச் சொத்துக்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் அதிலே மிக முக்கியமாக இந்த இதற்காக ஒதுக்கீடுகள் வரும் ால் தெ செய்யக்கூடிய விளக்காய்க்கு பணம் வரும் நாற்பது நாயிரம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் ரூபாய் என்று வரும் அதுக்கு பிறகு அவர்கள் ராத்துக்களை எல்லாம் எடுப்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இந்த நேரத்தில் இந்த பொது சொத்திலிருந்து திருடுவது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்லவேலு என்று நாங்கள் அதனை சொல்லுவோமே உங்களுக்கு தெரியும் ரசூல் சல்லா அலிவல்ல காலத்திலே சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன பொது சொத்திலே இருந்து திருடியவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலி எவ்வளவு பாரதூரமாக அவற்றை கண்டிருக்கிறார்கள் என்று எனவே இந்த விஷயத்தில் ஒரு முஸ்லீம் பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்டால் நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதி முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருக்கலாம் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் நடக்க வேண்டியிருக்கிறது என்றால் அது ஒரு பொது சொத்து என்று வருகின்ற பொழுது அது ஒரு நெருப்பு பொதுமக்களிடமிருந்து மிக கவனமாக அதாவது எறும்பு தன்னுடைய உணவை எத்தனையோ இடங்களில் இருந்து சேர்த்து வருவது போன்று ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று வரிப்பணம் செலுத்திதான் அந்த பணம் எடுக்கப்படுகிறது பொது சுத்து என்று அப்படிப்பட்ட பணத்தை ஒரு தனியான ஒரு ஆட்சியாளர் ஒரு பொறுப்புதாரி விழுங்குவாராக இருந்தால் அல்லது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அதை தன்வச இருந்தால் அது ஒரு சாதாரண குற்றம் அல்ல அங்கிருக்கின்ற அனைத்து மக்களுடைய பதுவாவும் அவருக்கு கிடைக்கும் எந்த காரணத்தினால் நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பொதுச் பற்றிய சில விவரங்களை நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம் அல்லாத் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மணித்தியால கணக்கில் பேசப்பட வேண்டிய தலையங்கங்கள் இதே ஒரு சொல்லுவதாக இருந்தால் பட்டர் பூசிட்டு போற தலையங்கமும் இல்லை இல்லை இது அமானிதம் என்ன நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் நாங்கள் வாழக்கூடிய உலகம் ஒரு சடவாத உலகம் மெட்டீரியலு எதெடுத்தாலும் எனக்கு என்ன கிடைக்கும் சுயநலம் சுயநலம் பேணப்படக்கூடிய உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன் அல்லாஹ் குரானில் ஒரு நடைமுறையான ஒரு புத்திமதியை சொல்லியிருக்கிறான் அநாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் அநாதைகளுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடியவர்கள் ஒமன் கானியன் யாரு இந்த சொத்துக்களை நான் பராமரிக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் போதிய அளவு வசதி வாய்ப்பு இருக்கிறது இதை பராமரிப்பதன் நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் ஒருவருக்கு இல்லை என்றால் பல்ஜஸ்தான் அவர் இருக்கட்டும் அவர் எடுக்காமல் இருக்கட்டும் அவன்கான எனக்கு தேவை இருக்கிறது இந்த பொருளை நான் நிர்வகிக்கிறேன் அல்லா சுதன்யூர் அந்த பணியை செய்வதற்கு நான் ஒருவரை கூலிக்கு அமர்த்தினால் நான் எவ்வளவு சம்பளம் கொடுப்பேனோ அதுதான் எனக்கு சம்பளமாக கிடைக்கட்டும் அவ்வளவு ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பொது என்பது சோசியல் ஒர்க் சமூக பணி என்பதும் அல்லா என்னை மன்னிக்கட்டும் தொழிலாகத்தான் செய்யப்படுகிறது இந்த நாட்டில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்பது எத்தனையோ அமைப்புகளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நஷ்டம் என்றால் அவர்களுக்கு யுத்தம் இருந்தது என்பது இந்த நாட்டில் சோசியல் ஒர்க் அவருடைய வருமானத்துக்கு பெரிய ஒரு நஷ்டம் பெரிய ஒரு லாபமாக இருந்தது சோசியல் இப்ப யுத்தம் முடிஞ்சாலும் இல்லை எத்தனை என்ஜிஓ போக வேண்டி வந்துட்டு அப்ப அதுல வேலை செஞ்சாக்களுக்கு என்ன செய்யும் யுத்தம் முடிஞ்சப்பா எங்களுடைய சம்பாத்தியம் என்ன பிச்சைக்காரனுடைய பழுது புல் என்று சொல்லுவார் தெளிவாக சொல்லுகிறது எத்தீமுடைய சொத்தை சாப்பிடுவன் நெருப்பை சாப்பிடுவதாக இருந்தால் ஒரு கிராமத்தாருடைய சொத்தை சாப்பிடக்கூடியவன் அதுல அனாதையும் இருப்பான் விதவையும் இருப்பான் அதுல இருக்கிற குழந்தையும் இருப்பான் போட்டா பத்து வரி செய்வோம் ஒழுங்காக போட இல்லை என்றால் பத்து வருஷத்துக்கு மதுவா செய்வோம் இரண்டால் பத்து லட்சம் ரூபாய் சில நேரங்களில் கொந்தராத் எடுப்பார்கள் ஆனால் இரண்டு மூன்று லட்சம் ரூபாய்டு வேலைகள் நாங்கள் நடந்திருக்கும் என்றால் உண்மையில் நடக்கிறது அதுதான் நடக்கிறது அதுதான் இந்த இடத்தில் செய்யப்பட வேண்டும் கண்காணி நானும் ஒரு சோசியல் சமூக வேலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அது நான் சம்பாதித்த படம் எனக்கு ஹலால் என்பது சொல்ல வேண்டும் நாளை மறுமை நாளிலே அல்லாவிடத்திலே சென்று எவ்வளவுதான் சாட்டு போக்குகளை சொன்னாலும் கூட உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அலா நக்சிரா நன்றாக தெரிஞ்ச அல்லாவுடைய சன்னிதானத்திலே சென்று நன்றி நெஞ்சை நிமிர்த்தி ரப்பு ஏ அல்லா நான் செலவழித்தது சேகரித்தது செலவழித்தது எல்லாமே உனக்கு தெரிந்த விஷயம்தானே என்று தைரியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தால் மஷால்தான் நிம்மதியாக உயிரை விடலாம் நிம்மதியாக இரவை கழிக்கலாம் நீங்கள் சொல்லது போன்றுதாக்கல்லாக எந்த அளவுக்குண்டா எனக்கு தெரியும் நான் இந்த சமகாலத்தில் வாழக்கூடிய உளமாக்களை பற்றி சொல்வதாக இருந்தால் ஜமியத்துலமாவில் ஒரு செக்ரட்டரி இருந்தாலும் ஒரு வாலிபர் ஒரு ஒரு செக்ரட்டரி அவருடைய காலத்தில் நான் கண்ட ஒரு விஷயம்தான் இப்பே நடக்கிறது தயமுறையா அங்க எத்தனையோ இந்த நியூ இயர் ஆகக்குள்ளோ கலண்டர்கள் வரும் அவருக்கு யாருக்குண்டு பேர் போட்டேன் அவருக்கு வரும் அவருக்கு ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் அவர் சொல்லுவாரு ஹதீசை நான் ஒரு ஒருவரை சொல்லலாம் அனுப்பினாங்க ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டிய அங்க போன சந்தர்ப்பத்தில் ஜக்காத் எல்லாம் கொடுத்து விட்டு அவருக்கு நெஞ்சாங்க யாருக்கு குறிப்பிட்டவரு குறிப்பிட்டவர் இது உங்களுக்கு ஹதியா கொடுத்தார் அவர் சொன்னார் இதனுக்கு தந்ததுதானே சொல்லி அப்ப சொல்ல சொல்லு சொன்னார்கள் நீ வீட்டில இருந்திருந்தா சேர்ந்திருக்குமா நான் அனுப்பின தூதுவர் என்பதின் காரணமாகத்தானே கிடைக்கிறது எங்க வந்திருக்க வேண்டும் உன்னை வீட்டுக்கு வந்திருக்க வேண்டும் இது இந்த காலத்தில் வாழக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியில் இந்த பண்பாடு இருக்காது அப்படிப்பட்ட அரசியல் பெரும்பொருள் இருக்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை இது எனக்கு எனக்குரியதல்ல அப்படிப்பட்ட அரசியல் பிரிவில் இந்தியாவில் ஏராளம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏராளம் வாழ்ந்திருக்கையால் ஜனாதிபதியாக இருந்த இந்தியாவிடைய ஜனாதிபதியாக இருந்த காலம் சென்ற மனிதர் அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசப்படவில்லை அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் அப்படிப்பட்ட உதாரணங்களை விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தை அழைத்து வந்து டில்லியை காட்டிவிட்டு அரச மாளிகையில் தங்க வைக்காமல் என்ன வேறொரு ஹோட்டலை எடுத்து தங்க வைச்சு அனுப்பின வரலாறுகள் நடைமுறையாக எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் கண்டதல்ல என்ன சொல்ல வரோம் என்றால் இந்த பொறுப்பினூடாக எனக்கு வரக்கூடிய வருமானம் என்னுடைய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட வருமானத்தை தவிர இருக்கிற அத்துணை வகையான வருமானங்களும் என்ன கூடாது அது ரிஷிவத் லானம் வாசி வல்முசி கொடுப்பவனுக்கும் லானத்து வாங்கிறவனுக்கும் லானத்து அதை கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுகிறேன் என்னென்று சொன்னால் அப்படி சம்பாதித்த யாருடைய பணமும் அவருடைய அடுத்த பரம்பரைக்கு அனந்தர சொத்தாக போன வரலாறு இல்லை பேமன்ல பிச்சைக்காரனாக இருந்து வியாபாரம் செய்து கொச்சிக்காவித்து தேசிக்க வித்து சொத்துக்களை விட்டுவிட்டு போய் அனந்தரச் சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்ட வரலாறுகளை நான் பார்த்திருக்கிறேன் வரலாறுகளே பார்த்த பிறருடைய சொத்துக்களை அபகரித்து ரத்தத்தை உறிஞ்சி குடித்து துரோகம் செய்து தெளிவாக சொல்லுகிறது குரான் ஒன்று இரண்டாவது கொலை செய்வது துரோகம் செய்யக்கூடியவர் அனந்த வருஷத்தின துரோகம் பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கைகளை சுத்தமாக்கொள்ளுங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் அரசியல் வெளித்தில் எந்த ஒரு காரணம் கொண்டும் சுயலாகம் பெறாதீர்கள் இது அல்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் எந்த அளவுக்கு எந்த சமகாலத்தில் கூட துணி அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் மாற்றுமற்றும் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் எனவே மிக வினயமாக அன்பாக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் தயவு செய்து இதை யாரும் ஒரு நெகட்டிவாக அல்லது ஒரு குறையாக எடுத்துக் கொள்ளாமல் உண்மையை சொல்லுவது எங்களுடைய பொறுப்பு என்பதின் காரணமாக இதை சொல்லுகிறேன் இது செயல்படுத்தப்பட வேண்டிய அம்சம் அரசியல் செல்வாக்கை சுயலாபங்களுக்காக வேண்டி பயன்படுத்துவது அநியாயம் அது ரிஷுவத் அது லஞ்சம் அது ஊழல் அதை விட்டு எங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நிறையவே விஷயங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே குறிப்பாக வாக்களிப்பது என்பது ஒரு அமானிதம் அது ஒரு வசியத்து அதே நேரத்திலே அது ஒரு ஷஹாதத்து என்ற கருத்தை நாங்கள் விளங்கியிருக்கின்றோம் அதனை ஒரு ஆன்மீக பெருமாணத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹாலா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நாங்கள் யாரை தெரிவு செய்வதாக இருந்தாலும் யாரை எதிர்ப்பதாக இருந்தாலும் ஆதரிப்பதாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அதிலே தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும் எகலாஸ் இருக்க வேண்டும் நான் வாக்களிப்பதன் மூலமாக எனக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் லாபம் கிடைக்கும் என்று யோசித்துவிடக்கூடாது இந்த பதவிகளை எடுப்பவர்கள் கூட எப்போதும் அதனை மிக கவனமாகத்தான் கையாள வேண்டும் குறிப்பாக அதற்கு பிறகு வருகின்ற பொது சொத்துக்களாக இருக்கலாம் அல்லது அந்தஸ்துகளாக இருக்கலாம் அவை அனைத்தையும் சமூகத்தினுடைய நலனுக்காகவே பாவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதேபோன்று இன்னும் ஒரு நாங்கள் பார்த்தோம் மிக முக்கியமாக வெற்றி களிப்பு என்பது வழக்கமாக மக்களிடத்திலே வந்து அவர்களை திசை திருப்பி பல்வேறுபட்ட வன்முறைகள் நடப்பதற்கு காரணமாக அமைகிறது எனவே எந்த நேரத்திலும் வெற்றியை நிரானமாகத்தான் கொண்டாட வேண்டியிருக்கும் வெற்றியின் பொழுது பெருமை வந்துவிடக்கூடாது வெற்றியின் பொழுது வன்முறை வழிபட்டுவிடக்கூடாது பணிவு வர வேண்டும் இஷ்டக்பார் வர வேண்டும் தஸ்பீக வர வேண்டும் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கும் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடாக நாங்கள் பார்ப்போம் உண்மையில் இந்த சந்தர்ப்பத்திலே இரண்டு ஹதீஸ்களே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முதலாவது ஒரு முறை அலிவசன் நாங்கள் ஒரு மனிதனை ஒரு பொறுப்புக்கு நியமித்து அவன் பொது சொத்திலிருந்து ஒரு ஊசியைத்தான் மற்ற மக்களுக்கு மறைத்துக்கொண்டாலும் இல்லை ஊசியை விடவும் தாழ்ந்த ஒன்றை அவன் மறைத்துக் கொண்டாலும் அதுவும் கூட ஒரு மோசடியாகத்தான் அமையும் நாளை மறுமை நாளிலே அதனையும் எடுத்துக்கொண்டு அவன் வருவான் என்று ரசூல் சல்லாஹு அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பொதுச் என்பது ஒரு மிகப்பெரிய நெருப்பு என்ற கருத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த தேர்தலின் பொழுது மிக அதிகமான பொது கையாள்தலுக்கு பிறகும் கையாளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்பை மிகச்சரியாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இன்றைய இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் மிக அமைதியான முறையில் அந்த தேர்தலுடைய வெற்றியை கொண்டாட வேண்டும் தோல்வியடைந்தவர்கள் ஒரு நாளும் கை செய்தப்பட வேண்டிய அவசியமில்லை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்திய ஒரு பெரிய அமானிதம் என்ற உணர்வோடுதான் அதில் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இன்றைய நிகழ்ச்சியிலே என்னோடு மிக சிறப்பான கருத்துக்களை சமுதாயத்தை நோக்கி பகிர்ந்து கொண்ட அஷேக் யூசுப் முஃப்தி அவர்களுக்கு எங்களுடைய ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் வல்ல அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆயுளை நீளமாக்க வேண்டும் அவர்களுடைய சேவையை இன்னும் நீடிக்க வேண்டும் அவர்களுக்கு உலகத்திலும் மர்மையிலும் சிறப்பான மகத்தான கூலிகளை வழங்க வேண்டும் என்று வல்ல அல்லா தாலாவை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம்